திடீர்னு வெளி வரும் வெளி வரும்போது நாம் ஜாகிரதையாக தடுக்கணும் வெளி விட்டோம்னா அனுகூலமா இருந்தா பிரச்சனை இல்லை பிரதிந்தாரு அதுக்கு எதிரில எண்ணங்கள் இருந்தால் தடுக்கும் அது தடுக்கும்போது விவேகம் அறிவுறுத்தும் ஜீவனுக்கு உஷார் ஆ ஜிரதையார் பார் தடுத்து வச்சிருக்கே வெளியே அனுப்பாதே அப்படிங்கிறது அவளை வேணும் நடக்குது பாருங்க அனுப்பாதே நான் சொல்லும் அப்போ ஜீவன் உஷாராகிடும் ஓ ஏ இந்த வாசனைக்கு இடம் இல்லை நீ உள்ளேயே போ இல்லைன்னா வெளியே எங்கேயா போயிடும் விவேகம் எனக்கு சகாயம் பண்ணிடுச்சி ஆனால் வைராக்கியத்தான் உன்னை தள்ளுறேன் அப்படிங்கிற ஒரு அபியாசம் இருக்கு அதுதான் அபியாச பயிற்சி அதுதான் சாதனைன்னு பேர் இப்படிப்பட்ட சாதனையில் எந்த அளவுக்கு வெற்றி இருக்குது அந்த அளவுக்கு தான் ஜீவமுத்தவனு பேர் அவர்களுக்கு சாமான்யம் வந்துடுறதில்லை விதிகாரம் ஒன்றும் கிடையாது உள்ளுகாரம் தான் அவ்வளோ மகிம இருக்கு பாருங்கள் அந்த வாசனைக்கு ஆகவே மனதை முதல்ல மாற்றி அமைக்கிறதே கஷ்டம்தான் சிறுவனத்தினாலே விசாரத்தினாலே மாற்றி அமைக்கலாம் அதன் பிறகு வாசனையை ஒடுக்கறதுனால் அது மிக கஷ்டம்தான் இதழ எண்ணங்கள் அந்த வாசனை திடமாக இருக்குன்னா தான் நமக்கு அது சகாயம் பண்ணும் தக்க சமத்தை உதவும் அது இதழை எண்ணங்கள் நம்மக்கிட்ட பழகலேன்னு சொன்னாக்கா அது இடில் வெளியே வந்தே வந்துடும் அப்புறம் பழனுக்கு வந்துடும் பழத்துக்கு வந்தால் அப்புறம் அனுமதிக்க வேண்டியதாக இருக்கும் நல்லதாக கெட்டதாக அனுமதி ஆகவே அது சொல்லுவாங்க அண்ணாண்ணா சிலார் ஒருமையானந்தசித்தாய் உண்மையாயுள்ள அந்த பர்மேயாகி என்றும் பிறங்குவர் உறுதி இதே இது சத்தியம் உறுதி என்றார் மலமைய தூளமேது மட்டுமே வாயுவை போல் அலைவொரு சூக்கமேது மகமபிமானம் விட்டு பலமறை புகழானந்த படிவமா பரமா பரம நான் என்று சரணமீர் பழக்கத்தாலே தற்போர வடிவாய் நிற்பாயி நானூற்றி ஐம்பத்தொன்னாவதுலேருந்து நானூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் தேகாயமானத்தை விட்ட மீண்டும் அது அவிசாரத்தினாலே சத்திய வரும் சுக புத்தி வரும் அப்போது இது விசாரம் செய்யும்போது அது வராதுன்னு சொல்கிறார் பாட்டில் விளக்கம் சொல்ல போகிறார் பிடிச்ச தேகாயமானத்தை மீண்டும் பிடிக்கப்படாதுங்கிறார் முதல் பாட்டில் முன்னோர் யார் சொல்கிறார் மலமைய தோளம் ஏது இது அசுத்தமே வடிவமாக இருக்கிறது இந்த தோலை செய்கிறோம் அசுத்த வடிவமாக இருக்குங்க இனியா நல்லா இருக்கே என்று நாம் சொல்கிறோம் நல்லா இருக்கிறதுனால நான் குளிக்கப்படாது இல்லை சோ போடப்படாதே சும்மா இருக்கலாமில்ல நல்லா இருந்தா ஏன் குளிக்கிறான் சோப் போடுறோம் சரி வாய் நல்ல வாயாக இருந்தாக்க பள்ளுக்காடு தேவையில்லை அது ஊற்ற வாயாக போகுது வாய் சொல்லுங்க அப்போ மலை மூத்திரம் கழிக்கிறோம் அது நல்லதாக இருந்தாக்க அப்படியே வரலாமில்ல அப்புறம் தண்ணி போட்டு சுத்தம் பண்ணுறோமே மலை முத்திரம் அப்போ இதான் என்ன ஆச்சு அதான் சொல்ற மலமைய தோலம் இது மலக் மயம்ன்னா அதே காரியம் மலத்தின் காரியம் அசுத்தத்தின் காரியம்னு அர்த்தம் என்ன பண்றது அப்படி ஏன் அப்படி வந்ததுன்னா மாய அசுத்தம் அது பற்றி வகையில அசுத்தம் தான் அப்படிப்பட்ட வசதி இது அப்படின்னு விசாரம் பண்ணமுன்னா தான் சரீரத்தில் அய்மானம் குறைய மொழி இல்லை குறையா சொல்றாரு அதுக்காக சொல்றது இப்போ அய்மானம் குறையிறதுக்கு இது யுக்திக மலமய சூளம் ஏது சரி அப்போ தூச்சுவரை எப்படி நிறையா இருக்குது அது சொல்கிறார் மற்றும் மாறாக வாயுவை போல் அலை ஒரு சூக்கம் ஏது சூச்சம் செய்கிறோம் இருக்கு காற்று மாதிரி அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது அது காற்று அம்தந்தம் தானே சூசம் காற்று தானே சொல்கிறேன் எனக்குன்னு சொல்கிறாங்கல்ல போயிடுச்சு மூக்கி காற்று போயிடுச்சு சொல்லுவாங்க சொல்லி விடுங்க சொல்ல வேறு போயிடுச்சு காற்று போயிடுச்சு காத்து ஆவிவின் சொல்கிறாங்க ஆவியாக போச்சு பேய் ஆவி அப்படின்னு சொல்லுறேன் ஆனால் காற்று தான் அதனால் இது வாயுவை போல் அலைவரும் சூக்கம் இது அகம் அபிமானம் விட்டு இதில் போய் நான் தான் அபிமான வைக்கிறியே அப்படின்னு கேட்குறாரு அபிமான விடணும் வாயு நம்சம் பிராணம் பிராணாதி வாயுக்கள் தானே நாங்கள் செயல்படுது பிராணன் வியானன் அபானன் சமானன் உதாரணன் சொல்லப்படுது அது உட்டு பிரிவுகள் அதனால் இப்படி ஒரு விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணால் தான் இந்த மன சம்மதிக்க முடிய விசாரம் பண்ணாமல் இருந்தால் தூயப்பொருள் தான் நினைக்கும் அது நம்ம உடம்பு சுயமானது நம்ம சூழ்ச்சி வைக்கிறோம் தான் தூய் அலையாது தான் காற்று அம்சம் அல்ல அது பரிசுத்தமானது என்று இதில் அகம் நான் என்று அபிமானம் விட்டு இது அபிமானத்தை விடுது இந்த விசாரத்தினாலே விடணும் விட முடியாது பலமறை புகழானந்த படி படிவமாம் பரமம் பரம் நான் என்றார் வேதம் என்ன செய்யுது இல்லை எதிரானு சொல்லக்கூடிய நான்கு வேதங்களும் புகழ்கிறது அது எப்படி புகழுது ஆனந்த வடிவமாம் பரம் என்று போகுது அது ஆனந்த வடிவமே வெள்ளைக்கட்டிக்கு ஆனந்தமே இனிப்பே வடிவம் வெள்ளக்கட்டி பாருங்கள் ஒரு வருஷம் எடுத்து வச்சாலும் கூட இனிப்பு மாறாது அப்படியே தான் இருக்கும் சக்கரை எடுத்து வைங்க அப்படியே தான் இருக்கும் மிளகாய் எடுத்து வைங்க காரம் அப்படியே தான் இருக்கும் மாறுமா ஏதாவது வடிவமே அது உடம்ப மூணு நாள் குளிக்காமல் இருங்க எப்படி இருக்கு இது மழை வடிவம்னு பேர் அதனால பலமறை புகழ் ஆனந்த படிவமாம் பரம் நான் அப்படி பாவனை வருகும் இதை நானுங்கிற பாவனை விடணும் தோல் செய்கிறோம் சுழ்ச்சேரம் நானுங்கிற பாவனது எடுத்து ஆனந்தோடியுமா இருக்கின்ற அதுதான் பரம் அதுதான் மேலானது என்று வேதம் சொல்லுது துருதிப்பரமான் என்று சரணமில் பழக்கத்தாலே இது ஒன்றால் சஞ்சலம் இல்லாத பழக்கம் வரணும் என்ன பண்ணுறது ரெண்டு நாள் செஞ்சு பார்த்தேன் அது நல்லாவே இல்லை மன சம்மதிப்படல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லப்படாது செஞ்சுக்கிட்டே இருக்கும் சரணம் இல்லாத மனத்தினாலே மன சஞ்சனம் பழத்தான் செய்யும் சரணம் இல்லாத பழக்கத்தால் தற்ப வடிவாய் நிற்பாயும் தத் அது அந்த பிரம்மஸ்வரமாவே நிற்பாயாக உடைய உண்மை சுவரம் அதுதான் இது ஆத்மா ஆன்மீகம் ஆன்மீகமே என்ன அர்த்தம் ஆன்மாவை தெரிந்து கொள்வது ஆன்மீகமும் பேரும் ஆன்மா சம்பந்தம் ஆன்மீகம் ஆன்மாவின்னு உண்மை ஆன்மா எங்கே இருக்குது விசாரம் பண்ணணும் கொஞ்சம் கோஷங்களுக்கு வேறாக விளச்சணமாக இருக்குது சரீரத்திறிய வீத்தரக்தன் அவசாரத்திற சாட்சி இப்படிப்பட்ட நிலையெல்லாம் சொல்லியிருக்கேன் விசாரம் பண்ணணும் விசாரதிஷ்டிக்கு தான் விளங்க முடிய அவசார திஷ்டி ஒருபோதும் விளங்காது எவ்வளோ தூரம் விசாரிச்சுட்டு இருக்கோ அந்த அளவுக்கு உள்முறை நாட்டம் இருக்கு அர்த்தம் அப்போ அய்மானம் குறையும் அயமானம் குறையிறதுனால விவகாரங்கள் குறையும் விவகாரம் குறையறதுனால துக்கம் குறையும் அப்போ கலைநீக்கமாக சேரும் அதில் பலன் வரும் கலைநித்தமாக செய்யக்கூடிய பலன் வருது அதில் எந்த துக்கம் வராது ஏன் வராதுன்னு சொன்னால் இது செய்ய வேண்டிய கடமை செஞ்சாச்சு எது வந்தால் என்ன என்ன என்ற வரும் அதான் கடமை செய்கிறத உதாரணமாக வேலைக்காரன் இருக்கான் வேலைக்காரனால் கடமை இருக்குது சாமானும் வாங்கிட்டு வர சொன்னால் முதலாளி சொன்னால் வாங்கிட்டு வந்தாச்சு கொடுத்தாச்சு என்னையா சாமானும் நல்லா இல்லையே சரி இப்போ தீர்ப்பு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரலையா சரி போகிறேன் அங்கே போனாக்க அதெல்லாம் தீர்ப்புறது சாமானி கொடுத்தா அந்த மாதிரி வாங்க முடியாது அப்படிங்கிறான் ஒன்றும் சொல்லிவிட்லாம் வாங்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா சரி போதும் என்ன துக்கம் இருக்கு செய்வே கடவுள் கிடையாது அப்படி போல கர்மானுசாரமாக நமக்கு ஏதாவது கடமைகள் இருந்தால் செய்ய வேண்டியது பலனே நமக்கு எந்த அயமானம் இல்லாதனால துக்கத்துக்கு வழி இல்லை கிட்டத்திருப்தி வரும் உதாசீனம் உண்டாகும் ஏதோ கடமை செய்த லாபம் இருக்கிறதுனால சரணமேல் வழக்கத்தாலே தற்போத வடிவாய் நிற்பாய் அப்போத்தான் அதில் நிலை வரும் தாம்பரம் வராது அதனால் விட்ட தேகத்தை இது சரீரத்தில் அபிமானத்தை விட்டு இருந்தால் மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலை அமையும் அப்போ இதை விசாரம் பண்ணி மீண்டும் அதில் அகம் நான் என்ற புத்தி வைக்காதீர்கள் சொல்ல அரியணே சவதேகத்தில் அபிமானம் உள்ள மட்டும் விதத்தினாலும் புனிதனே ஆகான் மற்றும் சர்வதா ஜனனம் துஞ்சல் சஞ்சல மாதிவியாதி நரகமே முதலாம் துன்பம் நண்ணுவன் நானாவாக நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பாட்டில் மீண்டும் பலவிதமாக வழிகுறி சொல்றார் அரியணே ஞான மார்க்கத்திலே கெடுத்தற்கரிய ஒரு சிஷனே சவதேகத்தில் இது பிணமாக போன பிறகு பிணம் இல்லை இப்போதே பிணம்தான் அது கடப்பணம் நடப்பணம் அவள் தான் வித்தியாசம் சவதேகத்தில் சவமாக இருக்கின்ற தேகத்தில் அபிமானமாக உள்ள மாட்டோம் எது அபிமானம் இருக்கோ அதுவரைக்கும் புருடன் அந்த ஜீவனானவன் எவ்விதத்திலும் புனிதனே ஆகான் அவன் எப்போதுமே புனிதத்தன்மை அடைய மாட்டான் புனிதவனாக உள்ளவனாக இருந்தாலும் கூட செயற்கை தோசத்தால் அவன் பாவியாயிட்டான் அது அப்படியே ராகமாட்டான் மற்றும் இன்னும் சர்வதா ஜனனம் பெறத்தலும் துஞ்சல் மரணமடைதலும் சஞ்சலம் மனதிலே சஞ்சலம் ஆதி அதன் காரணமாக ராகத்வேஷங்கள் அதன் காரணமாக தோழ தேசத்தில் வியாதிகள் இது பூலோகத்தில் செத்த பிறகு பவத்துக்கு நரகம் முதலாவது துன்பம் இன்னையே தெரியவோ துன்பங்கள் நானாவாக நன்வன் அனந்த விதமாக பொருந்துவான் ஒரு விதம் ரெண்டு விதம் இருந்த ஏன் அஞ்ஞான காலத்தில் இருந்தா அப்புறம் துக்கம் தானே இருக்குது விசாரித்து பாருங்களேன் அஞ்ஞானிகளே நீ பார்க்க விசாரம் கூட பண்ண வேண்டியதில்லை மேல் போக்க பார்த்தவாக தெரியுதுல்ல எப்படி இருக்கு அப்பந்தான் இருக்கும் ஏன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பிரார்த்தம் இருக்கு ஏதோ ஒரு அடிப்படை ஒரு ஒற்றுமையினால சேர்த்திருக்காரு ஆண்டவழிய ஒரு குடும்பத்தில் தனித்தனி பிரார்த்தங்கள் தனித்தனி பிரார்த்தங்கள் அந்த அடிப்படை மாட்டு போக முடியாதனாலும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கட்ட வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பிணைப்பு இருக்கு அந்த கடன் கட்டுறதுக்காக கடன் கட்டுறவரைக்கும் அந்த பிணைப்பு இருக்கும் கடன் கட்டி முடிஞ்ச என்ன பிணைப்பு நீங்க போயிடும் போல இந்த குடும்பங்கள்ல ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாக்க அடிப்படை ஒரு பிணைப்பு இருக்கு அந்த பிணைப்பு எதுக்கு கடன் கொடுக்கல தான் அதுக்காக அந்த பிணைப்பு அது நீங்கிச்சு என்ன போயிடும் அப்புறம் நாம் சொல்கிறோம் அவங்க கிடைச்சு அவங்க கிடைச்சு அவங்க கெடுக்கல இவங்க கெடுக்கல கர்மம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்போ நிமித்த காரணம் வேணும் இல்லை நிமித்த காரணத்தினால போ வந்ததே ஒழிய வாசகமாக யாரும் கெடுக்கலை அனுக்கூட பண்ணலை அந்த காலம் வந்தால் போயிடும் தானாக கொடுக்கலான்னு இன்னும் விட்டு போச்சு என்ன பண்ணது இது இது என்ன என் சங்கிட்டு போயிட்டான் அதனால் என்ன கடன் ரெண்டு தானே வேறு என்ன இருக்கு ஆகவே இந்த மாதிரி ஒரு பிணைப்பின் காரணமாக ஒவ்வொரு சம்பந்த குடும்பங்கள் இருக்கிறத வழி வேறு கிடையாது கொடுக்கிறவர்கள் இருக்குது பாக்கி இருக்குது ஆக இருக்காங்க அதில் என்ன ஒரு அபிமானம் தான் அங்கே பிணைப்பு கொடுக்கறது அந்த அபிமானம் எதுவாக இருக்குது இருக்குது கொடுக்க இருக்கு அப்போ நீங்கள் பெரிய அபிமானம் போயிடும் ஒரு அபிமானம் போன பிறகு அது பிரிஞ்சிருது பிரிஞ்சாலும் பிரியலாம் நிரந்தரம் பிரியலாம் எப்படி அவ்வளோ பிரிவு இருக்குது புரிஞ்சுபம் அதனால்தான் இப்படி உலோகத்திலே ஆதியம் வியாதியம் இருக்க மேல் அவங்களே பாவத்துக்கீடாக நரகமே முதலாம் துன்பம் நானாவாக நன்னுவன் அநேகமாக நண்ணுவார்கள் பாருங்க அரசியலில் பாருங்க போடுறாங்க பிரிக்கிறாங்க தட்டிக்கிறாங்க நிருமல் அச்சிவமாய்த்த் துய்தாய் நித்த சிச்சலமாய் நின்ற பிரம்மமாம் தன்னான்மாவை பிரிவன உணர்ந்த போதே புடனர் சுத்தனாகி புகழ் துரி புகழ் துயரி யாவும் விட்டு பிரம்மே யாவன் இவ்வா பே பேசிடும் சுருதையெல்லாம் பேசுடாமே இல்லை நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பால்ட்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் விட்ட தேக அபிமானத்தில் மீண்டும் செய்யப்படாது என்ற கருத்தை வலியுறுத்த சொல்கிறார் அதிலுமே இந்த பாட்டில் சொல்கிறது என்னென்னா நிருமல சிவமாய் தூய்தாய் நிச்சய நிச்சலமாய் நின்ற அதாவது அந்த அதிஷ்டான சேதனமாக பிரம்மத்தின் லட்சணங்களை சொல்லி சொல்லி ஆரோவிதமான இந்த சரீராதிலுள்ள லட்சணம் இல்லாத அவலட்சணங்களை சுட்டி காட்டி சுட்டி காட்டி தள்ளுங்கள் என்று சொல்லிப்பார அதுதான் சொல்ல நிருமல்ல சிவமாய் எந்தவிதமான குற்றம் இல்லாத மங்களஸ்வரமான பிரம்மஸ்வரமும் எவ்வளோ இருக்க சுத்தமாய் நித்தம் எப்போ இருப்பதாய் நிச்சலமாய் ஆடாமாசியாமை எங்கும் நிறைந்திருக்கிறதாய் நின்று அப்படி இருக்க இன்னும் எத்தனையோ லட்சணங்கள் அதுக்கு எத்தனை லட்சம் சொன்னாலும் பொருந்தும் இப்படிப்பட்ட பிரம்மான் தன்னான்மாவை பிரம்மஸ்வரபத்து அந்த லட்சணம் பிரம்மஸ்வரம் எது தன்னான்மாதான் தன்னுடைய உண்மை சுவரம் தான் அது அற உணர்ந்த போதே அது அபின்னமாக பின்னம் இல்லாமல் உணர்ந்த போதேன்னா ஜட ஜடமாக உணரணும் சாதாரண பரோட்சமாக பரோட்சத்துக்கு பலன் என்ன இருக்குது ஏதோ தோற்றம் மாத்தான் தோற்றவள்தான் நல்ல போல் இருக்க வேண்டிய அனுபவத்து வராது அப்படி உணர்ந்த போதே உணர்ந்த காலத்தே பொருளுடன் அந்த ஜீவனானவன் நல் சுத்தன் ஆகி உயர்வு பொருந்திய இந்த மல குற்றங்கள் பொருந்திய இந்த தேகா பிரபஞ்சத்தில் இருந்து விடுபட்டவனாய் தூய்மையான பிரம்மஸ்வரமாகி புகழ் துயர் யாவும் விட்டு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட துக்கங்கள் அத்தியான்மிகம் அதிபௌதிகம் அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய எல்லா துக்கமும் நடக்கிறாங்க மூவகை துக்கங்களில் இருந்து விடுபட்டு யாவும் ஒற்றுமை சகல துக்கங்களும் போகிறாங்க சகல துக்கங்கள் பரமானந்தா இதுதான் வீட்டு லட்சணம் யாவன் அவன் பிரவன் சுரமாக இருக்கிறான் இவ்வா கடைக்குறை இவ்வாறு வரணும் இவ்வா பேச்சிகளும் எல்லாம் எல்லா வேதங்களும் உபனிஷத்துக்களும் இதைத்தான் சொல்லிக்கிறாங்க பிரம்மலட்சணம் எது மாய லட்சணம் எது மாயை மாயா காரியங்களெல்லாம் அச்சிடத்துக்கு அனைத்தியங்கண்டம் பிரம்மலட்சணம் சச்சித்தானது நித்தியம் போடணும் இந்த லட்சணங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கிற லட்சணத்தில் அச்சிடத்துக்கு அனைத்தியங்கண்டத்தில் இருக்கிற இதை மாற்றி அய்மானத்தை விடுத்து அஷ்டானத்தில் அந்த அய்மானத்தை வைத்து இடப்படுத்திக்கணும்னு சொல்கிறார் இந்த நித்தியத்தில் அதுதான் முக்கியமான கருத்து அதனாலே இந்த அபியாசம் பலத்தினால வறுமை உடைய சாதாரண வந்ததில்லை உலகத்தில் எல்லாமே அபியாச பலந்தான் என்றாலும் கூட இந்த அபியாச பலம் நிஷ்காமபுண்ணியம் குறைவாக இருக்கிறதுனால கஷ்டமாக தான் தெரியும் நிஷ்காபுண்ணியம் தீவிரமாக இருந்தால் அவனு கஷ்டமாக தெரியறதில்லை உடம்பில் ஆரோக்கியம் இருந்தால் வேலை வெட்டியெல்லாம் கஷ்டமாக தெரியாது அனாரோக்கியம் இருக்கட்டும் சின்னகான் சாமானுவர்களுக்கு பயமா இருக்கு அது கடையில் போடும்போது ஏன் உடம்பு பலம் இல்லை கருதியா தன்னால் மாவில் கற்பித்தமான வித்தை பொருளினை எல்லாம் தள்ளும் போது நிற்கிரியமாகி சர்வபூரணமாய் ஒன்றாய் சச்சிதான் நந்தமான பரமமா பிரமம் லை பொரு தன் ஆன்மாவில் கற்பிதமான மித்தை தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலே வெறும் கற்பிதமாகத்தான் மித்தை பொருள் இது இந்த மித்தை பொருளினை எல்லாம் தள்ளும்போது நிற்கிரியமாகி கிரிய இல்லாதா போகுது சர்வபூரணமாக் ஒன்றாய் எப்படி இருக்குது ஆத்மா எல்லாம் நடந்ததாக இருக்கிறது ஒன்றா ஏக வசுவாக இருக்கிறது சச்சிதானந்தமான பரமமான பிரம்மம் நாமே அது எப்படிப்பட்ட மேலான பிரமந்தான் நாம இருக்கிறோம் என்று நினைக்கணும் இதுதான் பரமார்த்த மேலான வஸ்து இதே மயந்தவா சிசியனே இதைத்தான் நம்பணும் எப்படின்னு சொல்கிறார் இங்கும் சேஞ்சிக்கணும் தன்னுடைய மனவிருத்தி தன்னுடைய சுரூபமாக பன்னிய நிறுவிகற்ப பரவமாம் பூரணத்தின் மன்னிய சமாதி பெற்றான் மற்றொரு விகற்பமும் தான் தன்னெதிர்காணாதத்தால் தத்துவமாய் விகற்பம் இல்லை ஐம்பத்தி அஞ்சாவது போட்டு தன்னுடைய மனவிருத்தி தன்னுடைய சொருவமாக பன்னிய நிறுவிகற்ப பரவமாம் பூரணத்தின் தன்னுடைய மனவிருத்தி தன்னுடைய மனதிலே இருக்கின்ற விருத்திகள் இருக்கின்றனவே அதனை தன்னுடைய சொருபமாக பண்ணிய நிறுவிகற்ப பரமாம் பூரணத்தில் அந்த விருத்தியை அதிஷ்டான சேதினத்தை திருப்பணும் தன் சொரூபம் போர்ணமான வஸ்து என்ற ஒரு விருத்தியை உண்டாக்கணும் அது நிருவிகற்பம் வேறுபாடு இல்லாதது என்று இப்படிப்பட்ட விருத்திகளாக மாற்றி அமைக்கணும் அப்படி செய்த பிறகு மன்னிய சமாதி பெற்றோன் நிலையான சமாதியை அடைந்த எந்த ஞானியோ அவன் மற்ற ஒரு விகற்பான் இதற்கு மாறாக வேறுபாடுகள் உள்ள சங்கல்பங்களை தன் எதிரில் காணாது அவனுக்கு தெரியாது அத்தால் அப்படி காணாத காரணத்தினாலே தத்துவமாய் விகற்பம் இல்லை தத்துவமாக இருக்கிறதுனாலே எந்த வேறுபாடு அவனுக்கு இல்லை இந்த பிரிவினை மூலமாக தேகாதி பிரபஞ்சத்தை விடுத்து ஐத்தான ஏகமா வத்துவதான் பேதம் சொல்லாய் மீண்டும் சொல்றார் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது சோகமாம் ஞானம் என்னும் சொல்லிய விகற்பம் எல்லாம் இந்த உலகமெல்லாம் துக்கமின்றே மக்களிடத்திலே விவகாரம் இருக்கிறது அப்படிப்பட்ட விவகாரம் அனைத்தும் விகற்பங்கள் மாறுபாடுகள் மோகமார் அசத்தியே ஆகும் மயக்கத்தினால் வரக்கூடிய அசத்து பொய்யாகும் மொழியும்வோர் விகாரமின்றி சொல்லா நின்ற எந்த மாறுபாடுகளும் இல்லாமல் ஆகமோர் வடிவமின்றி பொருந்திய ஓர் வடிவம் இல்லாமல் அகிலமான விசேடமின்றி எந்தவிதமான விஷேடங்கள் அதாவது தற்காலிகமாக இருக்கிறது சிறு தேசத்தில் காலம் இருக்கிறது விசேடம் அப்படி இல்லாமலும் ஏகமாம் வத்துவின் கண் எங்கு நிறைந்திருக்கிற அந்த வசு இடத்திலே ஏதான் பேதம் சொல்லாய் வேதம் இருக்கா பேதம் கிடையாது அதனாலே உலகப் பொருள்களில் தான் பேதங்களே ஒழிய ஆத்மாடத்தில் பேதம்ங்கிற பேச்சுக்கு இடமில்லை என்ன சொல்றது ஞானமாய் நவிழுகின்ற யாதொரு பொருளுமின்றி எவ்விகாரமுமே இன்றி ஒதுமோர் வடிவுமின்றி ஓர் விசேடமுமே இன்றி மீதியாம் வத்துவென்கண் மேவிய பேதம் ஏதாம் நானூத்தி ஐம்பத்தி மீண்டும் பேதம் இல்லாத நிலையை சொல்றார் ஞாதான ஞேயம் ஞானம் அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் அந்த பொரு கூட்டம் உலகம் ஆக இப்படி நவிழ்கின்ற சொல்லானின்ற யாதொரு பொருளுமின்றி இப்படிப்பட்ட பொருள்கள் எதுலையுமே ஆத்மார்த்த கிடையாது எவ்விகாரமுமே இன்றி மேலே சொல்லப்பட்ட நான் விதமான மாறுபாடுகளும் இதில் கிடையாது ஓதும் ஓர் வடிவமின்றி இதற்கென்று ஒரு வடிவம் இருக்கும்னு சொல்ல முடியாது நிற்குண நிராகாரம் என்று சொல்லப்படும் ஒவ்வொரு விஷயடமுமே இன்றி எந்த விஷயமும் இல்லை முன்பாட்டில் அதே சொன்னார் மீண்டும் வலியுறுத்தி சொல்றார் எந்த விஷயிடமும் இதன் இடத்திலே பார்க்க முடியாது அப்படி மீதியாம் எஞ்சியிருக்கிறது எது அப்படிப்பட்ட வத்துவென்கண் அந்த பொருளிடத்தே மேவிய பேதம் ஏதாம் பொருந்தி ஏதா பேதம் இருக்கிறதா இல்லை என்றபடி ஆகவே இத்தகைய விசாரத்தினால் ஆத்மாவானது நெருக்கார் நெருகுணம் நிர நிராகாரம் என்ற ஒரு நிச்சயம் செய்யணும் அது அகண்டில் சச்சியானந்தபுரம் என்ற ஒரு பாவனையை ஏற்படுத்தணும் எந்த அளவுக்கு இந்த பாவனைகள் அந்த கணத்தில் திடப்படி நின்றனவோ அந்த அளவுக்கு பழைய லௌகிக பாவனைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டு வரும் குறையுமே ஒழி ஒடிஞ்சு போகிறது இல்லை குறையவரைக்கும் லாபம்தான் யாவுன்னு நீங்கள் யார் நோதல் அது அது சொன்னார் அந்தளவுக்கு லாபம்தான் அந்த வரைக்கும் லாபம் போகணும் அப்படியே முட்டிலும் சொல்ல முடியாது ஆகவே இந்த பாவனையை மாற்றி அமைக்கணும் பரிச்சின்ன பாவனையை போக்கி அபரிச்சின்ன பாவனைக்கு வரணும் பரோட்ச பாவனையை போக்கி அபரோட்ச பாவனைக்கு வரணும் இப்படிலாம் பாவனைகள் தெரிவிச்சிருக்க மாற்றி மாற்றி அமைச்சா தான் லௌகிக பாவனைகள் பரிச்சின பாவனம் போக முடியலைன்னா போகாது இதர எண்ணங்கள் இதில் எதிரே எண்ணம் தான் உலகத்தில் ஒரு காரியம் சாதிக்கணும்னா அந்த காரியம் செய்வதற்கான சாதனங்கள் தேவைப்படுகின்றன சாதனமின்றி கொண்டு சாதிப்பாக உலகில் இல்லைன்னா அப்படி போல் இங்கே இடை எண்ணங்களை வ வளர்த்தியே இதை வேந்ததுன்னு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எந்த ஒரு தீயெண்ணம் நமக்கிட்டே இருக்கோ அந்த தீயெண்ணத்துக்கு நேரி அது நல்லெண்ணத்தை பழகணும் உலகத்துலேயே சகஜம்தான் ஏலிகள் நிறையா இருந்தால் போன எடுத்துனாக்க தானாக போயிடும் குளிராக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் சூடு ஏற்ற வேண்டியது தான் இல்லைன்னா போதிக்க வேண்டியது தான் அப்போ தான் போகும் இல்லைன்னா போகுமா போகவே போகாது பசி இருக்குன்னா சாப்பிடுதான் ஆகணும் என்ன பசி போகுமா பசி போகாது தலைவலி கால் வலி வருதுன்னா அதுக்குள்ளே மருந்து போட்டுதான் ஆகணும் இல்லைன்னா போகுமா எதிரி எண்ணங்கள் எதிரியும் அது எதிர் காட்டியே ஆகணும் வாழ்க்கையில் நடந்துகிட்டு நடக்காம இல்லை விசாரம் பண்ணுறது இல்லை உள்ளத்தில் இருக்கிற தீய எண்ணங்களை போக்குறதுக்கு நல்லெண்ணங்கள் பழகியே ஆகணும் இதடி எண்ணங்கள் அது எதிர் எண்ணம் என்னன்னு தெரிஞ்சு பழகணும் எப்படி மருந்துன்னு சொன்னால் எல்லாம் மருந்தும் இல்லை கண்ணுக்கு வேறு மருந்து புல்லுக்கு வேறு மருந்து தான் எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஓய்வெளிக்கு வர தலைவலிக்கு வேறு தான் மருந்து அது தெரிஞ்சுதான் செய்யணும் அப்படியே தெரியாமல் செஞ்சாக்க பலன் இல்லை துக்கம்தான் வரும் அப்படி போல் எந்த கெட்டெண்ணம் அந்த கெட்ட எண்ணத்துக்கு நேர் நல்லெண்ணம் எதுவும் தெரிஞ்சு அபியாசம் பண்ணணும் பயம் எந்த ஒரு கெட்டெண்ணம் இருக்குமே ஆனால் தைரியங்கிற நல்லெண்ணத்தை பழகணும் அப்படி பழகினா பயமங்கிற எண்ணம் குறையும் அல்லது ஒழிஞ்சு கூட போகலாம் பொடியாது இப்படியெல்லாம் எண்ணங்களை பழகணும் அப்படி பழகணும்னு சொன்னால் ஒரு காலம் அது போகிறது இல்லை போகாதனாலே துக்க நிவர்த்தி அணு பிராசி வராது அதனால தான் மீதியாம் வத்துவின் கண் மேவிய பேதம் வேதாம் எந்தவித பேதம் இல்லைன்னு சொல்லலாம் அற்பமும் விகாரமின்றி அகிலமா வடிவமின்றி செப்பிய விசேடமின்றி செய்கையும் யாதுமின்றி அற்பமில் கற்ப கால தாழி போல் நிறைந்து நின்ற ஒப்பிலா போராணத்தில் ஒன்றிய பேதம் ஏதாம் அனைத்து ஐம்பத்தி எட்டாவது பாட்டிலே மீண்டும் சொல்றாரு அற்பமும் விகாரமின்றி ஆத்மாடத்திலே சிறிது கூட மாறுபாடு கிடையாது அகிலமாம் வடிவம் இன்றி எல்லாம் பலவிதமான வடிவங்கள் சொல்லப்பட்டுள்ளன ஒவ்வொரு உபாதிக்கும் அப்படி எந்த விதமான வடிவும் அதுக்கு இல்லை செப்பிய விசேடமின்றி உலகத்தில் எத்தனையோ விசேடங்கள் சொல்கிறார்கள் அது எந்த விசேடமும் கிடையாது செய்கையும் இன்றி பல்வேறு தொழில்கள் பல்வேறு செய்கிறார்கள் இது எந்த விவகாரமும் கிடையாது கற்பமில் கற்ப காலத்து ஆழிபோல் நிறைந்தேன் என்ற இது புராண சம்மதம் புராணத்தில் ஜலப்பிரலை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அது ஜலப்பிரளயத்தில் எல்லாமே தண்ணி தேங்குமா அப்படி தண்ணி தேங்கும்போது எங்க பார்த்தாலும் தண்ணி தான் அப்படி தண்ணியாக இருக்கிறத பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது எல்லாம் ஊடி போயிடுவாங்க ஈஸியாக தான் பார்ப்பார் அப்படி போல் சமுதிரம் கற்ப காலத்து அந்த நீர் கற்ப வரும்போது சமுதிரம் தான் எல்லாம் தனிதாக இருக்குமா அப்படி போல இது ஒரு பருவச்சதிஷ்டம் ஒப்பிலா பூரணத்தில் சமானம் இல்லாத பூரணத்தில் ஒன்றிய பொருந்திய பேதம் ஏதாவது இருக்க முடியுமான்னா இல்லைன்றபடி பேதம் ஏதாம் ஏது இல்லை என்றால் சொல்கிறேன் நீர் பரம்பிய விருளே போல பிரமையின் ஏதுவாக பேசிய தமசு அதில் விரிவாக்குமந்த விமலவாம் வத்துவான ஒருமையா பிரமத்தின் கண் ஒன்றிய பேதம் ஏதாம் நான் தேத்தாடு சொல்றார் பரவிய தேகம் தேசு தன்னில் தேசுனா பிரகாசம் ஒளி வெளிச்சம் விசாரமாக இருக்கிற வெளிச்சத்திலே பரம்பியா விரளே போல அடங்கியிருக்கிறீர்கள் ஏதுவாக மயக்கத்தின் காரணமாக பேசிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தமசு அந்த அஞ்ஞானமானது யாது எது யாதில் எதிலே விரிவர லயிக்கும் அந்த விமலமாம் வத்துவான இதெல்லாம் விரிவர லயிக்கும் விசாரம் இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட அந்த வசது வசூலிடத்தில் இந்த அஞ்ஞானம் ஒடிங்கி போயிடும் அந்த விள விமலமாம் குற்றமில்லாத வத்துவான பொருளான ஒருமையாம் பிரம்மத்தின்கண் ஏகமாக இருக்கின்ற அந்த பெரிதான வசுவின் இடத்திலே ஒன்றிய பேதம் ஏதாம் பொருந்திய பேதம் எது இருக்கா இல்லை என்றபடி ஆகவே இந்த இருள் எப்படி ஒளியிடத்திலே அடங்கியிருக்கோ அடிப்போல் பிரம்ம பிரகாசத்திலே அஞ்ஞானம் அடங்கி போகிறது அடங்கி போகிறதுனால பேதம் கிடையாது இப்போ ரெண்டு இல்லை வெளிச்சம் இருக்கும்போது இருள் ஒன்று இருக்கிறது வெளிச்சொன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஒன்று அதே போல் பிரம்ம பிரகாசத்தில் அஞ்ஞானம் ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடாது பிரம்ம ஞானம் வந்த பிறகு அது அடங்கி போச்சுன்னு அர்த்தம் அதே அடங்கி போனதுனால் ரெண்டு வஸ்து கிடையாது அப்புறம் ரெண்டு தோற்றுதே ஞானிகளுக்குன்னு சொன்னால் சோபாதிக பிராந்தின்னு பேட்டம் உண்டு ஆனால் வஸ்து வர்லாது வசூலாதனாலே ரெண்டு அல்ல அதுதான் ரெண்டு அல்லன்னு சொல்லுவது அந் அத்வைதம் அத்வைதம் ரெண்டு அல்லன்னு அர்த்தம் துவைதம்னா ரெண்டு நீக்க பொருள் ரெண்டு அல்ல என்று அர்த்தம் அது சோபாதிபுராஜினால் தோற்றம் உண்டு தோட்டம் இருந்தாலும் அது பொருளாக ஏற்றுக்கொள்வதில்லை ஞானிகள் காலஞ்சலம் கிழிஞ்சில் வெள்ளி போல் அஞ்ஞான காலத்தில் ஜீவர்கள் ஏற்றுக்கொள்க்காள் அது துவைதம் அவர்கள் சக்திக்கு அனுசாரமாக இதை ஏற்றுக்கொண்டு அதனால் வரக்கூடிய ஆதி ஆரம்பத்திலே சுகமும் அந்த தின துக்கம் அடைகிறார்கள் இதுதான் அஞ்ஞான காலம் ஞான காலத்தில் அபியாசிகளுக்கு ஆரம்பத்திலே துக்கம் இருக்கும் முடிவில் சுகம் இருக்கும் இது ஞானத்தின் மகிமை ஆகவே இப்படி இப்போ நிலையை விசாரம் பண்ணி பார்க்கும்போது அந்த பரம்பொருளாகிய தன்னுடைய உண்மை ஒன்றிய பேதம் ஏதாம் பொருந்திய பேதம் இருக்கானே இல்லை ஒரு வழிவாகவெங்கும் ஓங்கிய வத்துவென்கண் மருவிய பேதமென்னும் மாற்றமும் உண்டோ சொல்லாய் ஒரு சுகவடி வாய்த்தானே ஒன்றிய சுழுத்தியன்கண் கருதிய பேதமேதும் கண்டவர் ஒருவர் உண்டோ அன் தர்பாடு ஒருவடிவாக எங்கும் ஓங்கிய வத்துவென்கண் இதுவரைக்கும் இப்படி விசாரம் செய்த ஒரே வடிவமாக இருக்கின்ற ஒரே வசு தான் அப்படிப்பட்ட வசூ இனத்தில் மருவிய பேதம் என்னும் மாற்றமும் உண்டோ பொருந்திய வேறுபாடுகள் என்று சொல்லக்கூடிய மாறுதல்கள் ஏதாவது இருக்கா என்று கேட்டால் அந்த உபகாரம் இல்லைன்னு பதில் சொல்லணும் ஆனால் இல்லை சொல்லாய் இல்லைன்னுதான் சொல்லணும் ஒரு சுக வடிவாய் தானியே ஒன்றிய சுழித்தீன்கள் இருக்குது ஏதாவது பிரமாணம் இருக்குது அனுபவப் பிரமாணம்னா சுழித்தி பிரமாணம் சொல்கிறார் ஒரு சுக வடிவாய் சுளுத்திய நிலத்தில் ஒரே சுகம்தான் ரெண்டாவது வசதியே துக்கமாக பயிற்சிக்கு இடமில்லை அங்கே அந்த சுகம் இருக்கிறதுனால தான் தோற்றது ஒழிய சுகம் வேறு அது வடிவம் வேறன்னா தோற்றது மறைஞ்சிடும் அதனால் நான் சுகமாய் தூங்கினேன் ஒன்றும் தெரியவில்லை என்ற இந்த வாக்கியத்தில் இந்த சம்ஸ்கார எண்ணி ஞானம் சுரு ஞானத்தினாலே சுகத்தை அணிவிக்கிறோம் ரெண்டாவது அந்த சுகத்தில் குறைவென்றோ துக்க கலப்பிருக்குன்றோ சிறிது நேரம் இருந்தது என்றோ இந்த பாவனாம் கிடையாது எப்படி இருக்குது ஒரு சுகவடிவாக தானே ஒரு சுக வடிவமாகவே இருக்குது ஒன்றிய சுழத்தின் கண் கருதிய பேதம் ஏதும் கண்டவர் யாராவது அஞ்ஞான காலத்தில் புரியார் அவர்களுக்கு பேச்சு இல்லை எங்கே சொல்கிறது விசாரபுருஷர்களுக்கு மூச்சுக்களுக்கு தான் மூணு அவஸ்தை அஞ்ஞானிக்கு ஒரே அவஸ்தை தான் விஷயானந்தம் தவிர வேறு தெரியாது அவனுக்கு அபியாசிகளுக்கு மூணு அவஸ்தை சொலித்த அவசை வாசனானந்தம் எழுந்த பிறகு வரக்கூடிய அந்த மயக்கம் இருக்கு அது உண்டு அஞ்ச அபியாசிக்கு நிஷானந்தம் உண்டு உதாசீன சிக்க வர்றது இது நாலும் தெரியும் நாலு அனுபவம் அபியாஸுக்கு உண்டு அப்புறம் ஞானிகளுக்கு மூணு ஒன்று நாள் ஞானிகளுக்கு நாலு அனுபவம் உண்டு ஆத்மானந்தம் ஆத்மானந்தம் பஞ்சபோதை விசாரணை செய்த பிறகு அவர்களுக்கு அனுபவம் வரும் நமக்கு அத்விதானந்தம் நாம் ஒருத்தன்னை நீக்கி பார்க்கும்போது அவனுக்கு அனுபவமாக வரும் யோகானந்தம் சமாதியில் வர்றது அப்புறமேல வித்யானந்தம் அந்த சமாதி கூட்டி வெளியே வந்த பிறகு அந்த வித்தியின் காரணமாக அல்லவா வந்தது நினைக்கும்போதெல்லாம் மன ஒழுங்கும் சந்தோஷம் ஏற்படும் வித்யானந்தம் பேர் அவள் எட்டு ஆனந்தங்களும் உடன்பாடு அபியாசிக்கு நாலு ஆனந்தங்கள் உடன்பாடு அஞ்சானுக்கு ஒரே விசேஷ ஆனந்த வேறு தெரியாது தெரியாம போதா தெரியுது ஏற்றுக்கிறது இல்லை துணிச்சி ஆனந்தம் தெரியலையா சும்மா துவங்கினேன் ஒன்றிய சொல்கிறானே ஒழிய அதே சோம்பல் என்றுதான் நினைக்கிறான் ஒரு மயக்கம் என்று நினைக்கிறேன் இது ஒரு ஆனந்தமாக நினைக்கிறது இல்லை சொல்லிட்டு போயிடுறோம் ரொம்ப தூங்கிட்டேன் போந்திருக்கவே முடியல வசனம் வாசலானந்தம் கரிக்க முடியல அவனால் அப்படிங்கிறேன் மோதிய முடிச்சு அப்படின்பா அதான் அவனுக்கு ஒரே ஆனந்தம் தான் இன்ஜினியரிங் வெளியாக இருந்தது ஆனந்தம் தெரியாது சரி எங்கேயாவது தண்ணியே உக்காந்துருக்கான் அப்போ சுகம் கிடைக்குது இதுவரைக்கும் நிம்மதியாக இருந்துச்சான்னு சொல்லுவானே ஒழிய இந்த ஆனந்தம் நிசானந்தம்னு சொல்ல தெரியாது உதாசீன சைக்கன் வர்றது நிசானந்தன் பேர் அது அபியாசிக்கு தெரியும் சரி இது வரைக்கும் நான் உட்காந்துருந்தேன் ஆனால் இந்த ஒரு பொருளும் இல்லாமல் ஒரு சுகம் தோன்றுச்சுன்னா ஆரத்மான சுகந்தான் பிரதிபிச்சுது மன ஒடுக்கத்தின் காரணமாக என்று நினைக்க முடியுது அவனுக்கு அது கிடையாது என உக்காந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது சரி அதோடு சரி என்று போயிடறான் அதுக்காக மீண்டும் அவன் அதை பற்றி விசாரம் பண்ணுறது இல்லை அப்புறம் நாலு ஆனந்தங்களும் அவனுக்கு புரியாது தெரியாது அபியாசிக்கு தெ தெரியும் புரியாது என் அனுபவம் இல்லாதனால இப்படிப்பட்ட பாகுபாடெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளன அதான் சொல்கிறார் ஒரு சுக வடிவாய்த்தானிய ஒன்றிய சொலுத்திய்கண் கருதிய பேதம் ஏதும் கண்டவர் ஒருவர் உண்டோ அேதமுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அந்த சுக சின்ன சுகம் யாரும் சொல்கிறதும் இல்லை பெரிய சுகம்னு சொல்கிறது இல்லை சுகம் சுகமாக இருந்தேன் சுகமாக இருந்ததுக்கு கலப்பு இருக்குன்னா கலப்புன்னு யாரும் ஒத்துக்கிறதே இல்லை அதனால அது பெரிய சுகம்தான் குறைஞ்சதற்கு ஆனந்தம் தான் குறைவு இருந்தால் சுகம் தோட்டம் விசேஷ சுகமும் அப்படித்தான் குறை வரும்போது விசேஷ சுகமும் தெரியாது நம்ம உணவு பொருள் இல்லையோ அல்லது வேறு குறை வரட்டும் அது சுகம் விசேஷம் தெரியுறதில்லை அதனால் சுகம் இருக்குதுன்னு சொன்னால் அது நிறைய ஆத்மாவுடைய நிறைந்த சுகந்த வெளிப்படுறது அத்தகைய வெளிப்பாடு தான் விசார காலத்தில் தெரிஞ்சுக்கலாம் வழியாக விசார காலத்தை தெரிஞ்சுக்க முடியாது அதனால தான் நிசானந்தம் அவனுக்கு புரியாது விஷானந்தம் ஒன்று தான் புரியும் அது விஷயத்திலிருந்து வந்தால் நினைக்கிறான் அபியாசம் அப்படி நினைக்கிறதில்லை விஷய லாபத்தின் காரணமாக மன ஒழுக்கம் ஏற்பட்டு மன ஒழுக்கத்தின் காரணமாக ஆத்மாவுடைய ஆனந்தம் பெரிய பெருமா விருத்தின் மூலமாக தெரியுதுன்னு இங்கே உள்ள தெரியும் அபியாசிக்கு அவனுக்கு தெரியாது அதனால இந்த சுளுத்தி ஆனந்துட்டான்னு காட்டி முடிக்கிறார் நிறுவி கற்பகமேயாக நிகழ்ந்துள்ள பிரமந்தன்னை அறிந்த போதம் ஒன்றிய ஜகமே இல்லை இருளூரு பிரச்சு கண்டால் என்றுமே சர்ப்பமுண்டோ மறுபுவி அதனை கண்டான் மற்றதில் ஜலமும் உண்டோம் நிறுவிகற்பகமேயாக நிகழ்ந்துள்ள பிரமந்தை எந்த வேறுபாடு இல்லாமல் சச்சிதானந்தோடயமாக சச்சிதானந்த நித்தியம் போராணமாக இருக்கின்ற அந்த வசத்தில் ஒருமையாய் அறிந்தபோது அதுதான் நான் அதை தவிர எனக்கு வேறு நான் சொல்வதில் பொருள் இல்லை என்று ஏகமாக தெரிந்து கொண்ட எந்த தினஞானியோ அல்லது அபியாசியோ அறிந்தபோது அங்கு ஒன்றிய ஜகமே இல்லை பொருந்திய ஜகம் இருக்கா உலகமே கிடையாது இருள் ஊரும் ரஜ்ஜு கண்டா அலிஷ்டான் சொல்கிறார் அந்த அஞ்சா மந்தாந்த காலத்தினாலே பழுதையில் பாம்பு தேவை தோற்றுகிறது அப்படி ரஜ்ஜுவை பார்த்துட்டவன்னா அதாவது அதிஷ்டானத்தை பார்த்துட்டவண்ணா சர்பம் இருக்கா சர்ப்பம் கிடையாது ஷ்டம் மறுபுவே அதனை கண்டான் ஊசர பொண்ணு மழற்பாங்கான ஒரு இடம் அல்லது மேட்டுப்பாங்கான இடம் ஏதோ ஒன்று அதனை கண்டான் அது அஷ்டானத்தை பார்த்துட்டோம்னா மற்ற மாறாக அதில் ஜலமும் உண்டோ தண்ணி தோற்றமா என தோற்றம் இருக்கலாம் ஆனாலும் தண்ணியாக ஏற்றுக்கொள்வதில்லை அது சோபாதி பிராந்தன் பழுதையில் பாம்பு நிரூபாதிகபிராந்தி வெளிச்சம் வந்ததன்னா தெரியாதது ஆகவே இந்த தன்னுடைய உண்மை சுவரூபம் தெரிஞ்ச பிறகு எந்த பேதமும் இருக்கிறது இல்லை ஒரே ஆனந்தவடி வந்தான் ஒரு வஸ்து ஒன்று தான் வஸ்து ஒன்றாக தான் சுகம் தோற்றணும்னு இதுதான் யுக்தி வஸ்து ரெண்டாக குறையாக இருந்தாலும் சுகம் நிறைந்தவார் எந்தவாறு நிலை தெரிந்திறன் என்றாயே அறிந்ததான் சொலித்தன்னில் ஆனந்தம் அதுவே யாகம் குறைந்ததற்கு ஆனந்தம் தான் குவலையன் தண்ணில் இல்லை நிறைந்ததே எந்தவான் நீதானமே வரிவுதான் இது அளவுக்கு வரா உலகத்தில் லௌகிக வாழ்க்கையில் இது ஜக்கராவாசையில குறை இல்லாத மனுஷன் ஒருவனையும் கிடையாது கூடுதல் குறைச்சா இருக்கலாம் சதவீதம்தான் ஒரு உனக்கு அதிக குறை இருக்கலாம் ஒன்று குறைத்த குறை இருக்கலாம் குறை இல்லாத மனுஷன் ஒருவனுக்கு நூற்றுக்கு நூறு குறை இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு மனுஷனும் கிடையாது அது விவேகம் இருந்தான்னு சொல்லி விவேகம் இருந்தான்னு சொல்லி ஒரு பெண்டிய இருக்கலாம் பாம்பனா இருக்கலாம் கிடையவே கிடையாது அப்போ குறைந்ததற்கு ஆனந்தம் தான் கோலம் தண்ணி இல்லை எல்லாம் இருக்கப்பா என்ன பண்றது இகழு இத்துவிதம் யாவும் என்று புகழுமர் துவிதம் என்றும் போற்றிய பரமார்த்தந்தான் மகனே இப்படியே நேராய் மறைமுடி உரைக்க கண்டும் சுகசூளுத்தியிலும் நித்தம் சுத்தம் கண்டோம்டாமல நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது போட்டு இதுவரை இப்போ சொல்லிட்டு வர்றது இந்த அப்போ சொந்தவன் எப்படி ஆத்மலட்சணமும் அநாத்மும் சே சொல்கிறார் ஆத்மலட்சணத்தை அபியாசித்து அநாத்மலட்சணத்தை விடணும் என்பது கருத்து துவிதம் யும்க்களாலே இகழக்கூடிய இந்த இரட்டைகள் அனைத்தும் என்றுமே மெத்தையாகும் எப்பொழுதும் பொய்தோற்றம் தான் வாஸ்தவற்றம் கிடையாது அத்துவிதம் என்றும் போற்றிய பரமார்த்தம் தான் மேன்மக்களாலே போற்றக்கூடிய அதுவீதம் இருக்கே அது எப்பொழுதும் முக்காலங்களிலும் போற்றிய எல்லோராலும் வணங்கத்தக்க பரமார்த்தம் உண்மையே ஆகும் மகனே ஏ இப்படியே இந்த பிரகாரமே நேராய் சமானமாய் முறை முடி உரைக்க வேதத்தின் அந்தமாகியிருக்கின்ற அந்த உபனிஷத்துக்கள் சொல்ல கண்டோம் பார்த்தோம் இது சுருதி பிரமாணம் இன்னை அனுபவம் சொல்ல சுக சுழுத்தியிலும் நாம் சுகம் அனுபவிக்கின்ற அந்த சுழித்தியின் கண்ணும் நித்தம் நல்லதோறும் சுத்த அதிவலம் கண்டோம் கலப்பற்ற அதித்தான் அங்கு அனுபவிக்கிறோம் ஏன் சுகமாய் தூங்கினேன் ஒன்றும் தெரியவில்லை என்று தான் சொல்கிற ஒழிய துக்கமாய் தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஒன்றும் தெரியவில்லைன்னாலும் கூட துக்க கலப்பும் அங்கே வரலை யாருக்குமே சுகப்பிராப்தி தான் அந்த சுகமும் துக்க கலப்பில்லாத மட்டுமில்லை இதுவரைக்கும் இந்த ஜாக்கிரவாசை அனுபவிக்க முடியாத ஒரு இந்த ஜாக்கரவாசையில் அனுபவிக்கிற சுகங்களெல்லாம் முடியில் கலைப்பை உண்டாக்கும் துக்கத்தை உண்டாக்கும் அது கலைப்பை போக்கி சுகத்தை உண்டாக்குது சுளித்த ஆனந்தம் அது சென்று போச்சப்பா படுத்த முடியும் படுக்கிறான் ஏந்திரிக்கும் போது எப்படி கிலவலாம் இருக்கா நல்லா இருக்கப்பா உடம்பு அப்போ படுத்ததுனாலே நல்லா சேம்பாக இருக்குது அப்படிங்கிறோம் நீங்கள் எந்த அஞ்சி எந்திரிகள் மூலமாக போக அனுபவிங்க அனுப்பி முடிஞ்ச பிறகு சோர்வு ஏமாற்றம் துக்கம்தான் உண்டாங்க அதுக்குள்ள வித்தியாசம் அதனால சுருதிமாணமும் அனுபவ வடிவ யுக்தி பிரமாணத்தை வைத்து கொண்டு பார்க்கும்போது அதிவிதம் தான் பரமார்த்தம் உண்மையானது துவைதம் பொய்யானது மித்தையானது என்று சொல்லும் இப்படி இருக்க கற்பிதவத்து வெர்க்கே கருதியானத்தோடு ஒப்பியாவ வேதந்தன்னை உள்ளவார் அறிஞரெல்லாம் கற்பித பிரச்சு சர்ப்பம் முதல்கண்டார் இப்படி இருக்க பேதம் இசைஞ்சிடல் அறுபத்தி மூன்றாவது மீண்டும் வலியுறுத்துகிறார் கற்பிதிற்கு கருதிய அதிஷ்டான தோடு ஒப்பி அபேதம் தன்னை உள்ளவாறு அறிஞர் எல்லாம் இந்த இருக்கிற படிக்கே அறிஞர்கள் அத்வைதம் உணர்ந்த பெரியவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் கற்பித வஸ்துவிற்கு கற்பித வஸ்து பழுதியில் பாம்பு கணல் நீர் இதெல்லாம் கற்பித வஸ்துக்கள் அதுக்கு அதிஷ்டானத்தோடு அபேதம் சொல்லப்பட்டிருக்கு கற்பித அபேதம் இல்லை வாஸ்தவமாக எந்த பதார்த்தமும் பிரம்மத்தோடு அபேதம் கிடையவே கிடையாது கற்பிதபேதம் அங்கேயாரங்களுடைய வாசபேதம் கிடையாது அதனால் ஒப்பிய அபேதம்னா கற்பித அபேதம் தன்னை உள்ளவாறு இருந்தபடியே அறிஞர் எல்லாம் கற்பித ரஜ்பம் காணலியில் முதலில் கண்டார் இப்படி பார்த்தார்கள் இப்படி இருக்க பேதம் இசைத்திடல் பிராந்திரன்றோ இப்படி ஞானியுடைய விவகாரமும் சுருதி பெருமாணம் இருக்க இல்லை பேதம் இது பிராந்திய மயக்கம் தான் தேர்வு அஞ்ஞான காலமெல்லாம் மயக்க காலம்தான் அந்த மயக்கம்னா என்ன அர்த்தம் அந்த மனதுக்கு விளக்கம் இல்லாத காலம்னு அர்த்தம் சத்து குணம் அடங்கியிருக்கிற காலம் பிரஜோ குணத்தமோ உணவு மேலோங்கிய காலம்னு அர்த்தம் இப்போ சத்து குணம் இல்லையா இடையிடையே வந்தாலும் சுத்த சத்துவம் இல்லை மினசத்துவம்னு பேர் கலந்த சத்துவம் அதனால் இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால்தான் பழுதையை பாம்பு என்று விவகாரம் செய்வது போல பிரபஞ்ச பிரம்மத்தையே பிரபஞ்சம் என்று இது அஞ்ஞான காலம்னு பேர் இப்படி ஒரு விளக்கம் வேதாந்தான் கொடுக்குது ஸ்ருதி அனுபவத்தின் மூலமாக அதனால் பத்வேத பாவனையை நாம் பழகணும் பழகினா தான் ஒரு மீன் இல்லை சினிமாடுறதில்லை நடந்த காலம் நேற்றோட அஞ்ஞான காலத்தில் பிரபஞ்சம் சத்தியம் சுகம் என்னது அபியாசம் அது அபியாஸ் பண்ணி தான் வந்தது ஒரு ஜென்மத்தில் ரெண்டு ஜென்மெல்லாம் அபியாசம் இல்லை அந்த கோடி ஜென்மில் அபியாஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இதுக்கு அந்தந்த கோடி ஜென்மங்கள் தேவையில்லை இந்த ஜென்மத்திலே அபியாசம் பண்ணவோட வந்துடும் அதனால இது ஒரு ஞான மகிமை இப்படி அப்படி இருக்கிறதுனால வேதம் இசைத்திழல் பிராந்தர் என்றோ மயக்கம்தானே மயக்கமே தான் சித்தமே மூலமாகச் சரிந்துள்ள வி கர்ப்பமெல்லாம் சித்தமில்லாதபோது சிறிது நே விகர்ப்பம் இல்லை புத்திரவாதலே புகின்ற சித்தமும் நசிக்க நித்தமும் பூரணத்தின் நிலைமையாய் சமாதி செய்வாய் நான் அறுபத்தி நாலாவது பாட்டு நித்தமும் பூரணத்தில் நிலைமையாய் சமாதி செய்வாய் நல்லதோறும் அபியாஸ் பண்ணணும் அபியாஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நேரம் கிடைக்கும்போது செய்யலாம் எப்போது நேரம் கிடைக்குதோ அப்போது செய்யலாம் அப்போது மகராஜந்தான் பிடிச்சிக்கும் அதுக்கு இடம் கொடுக்காமல் மாற்றி வச்சா போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் இங்கே அதீதம் கொடுக்குது மற்ற சாஸ்திரங்கள்லாம் அவளுக்கு கொடுக்க முடியாது பக்தி மார்க்கத்தில் காமி பக்தி வளர்ந்தால் ஆச்சார் ஒழுக்கமாக பலன் இல்லைன்னா பலன் கிடையாது அபராதம் தான் ஏற்படும் காமி அதாவது கர்மகாண்டத்தில் யஜ்ஞாதி கர்மங்கள் இதெல்லாம் சிறத்தே பக்தியோடு செஞ்சால் தான் வரும் இதெல்லாம் வராது இது அப்படி இல்லை இது பைசா செலவில்லாத முறை ஒரு பைசா செலவில்லை ஆனால் மனசு தான் கணும் அந்த மனதை சம்மதிக்கிறது இல்லை சம்மதிக்க செய்வது தான் பிரவர்த்தினுடைய மூலமாக இந்த மனதின் மூலமாகத்தான் வழியாகத்தான் சரிந்துள்ள விகற்பம் எல்லாம் நம்மிடத்தில் இந்த பிரபஞ்ச விஷயம் விவகாரங்களில் போகிற வேறுபாடுகள் தெளிவாக இருக்கிறது அது அனைத்தும் இதான் காரணம் இது காரணம் என்ன சித்தந்தான் மூலம் மனம்தான் அந்த காரணம் காரணம் அதனால் விகற்பங்கள் போகிற அதுதான் காரணங்கிறார் அடுத்தபடியாக சித்தம் இல்லாத போது சிறுதியுமே விகற்பம் இல்லை மன ஒடுங்கிச்சுன்னா எதுவுமே கிடையாது சுழித்த அவசியில் எந்த உட்காரமும் கிடையாது மயக்காவசையில் எந்த உட்காரமும் கிடையாது செம நிலையும் கிடையாது மனம் இருந்தால் தான் உலகம் மழை இல்லை உலகம் இல்லை பாருங்கள் ஆகவே இந்த நிச்சயம் வரும்போது தான் தைரியம் ஏற்படும் அதுவரை தைரியம் வர்றதில்லை மனதின் கா வைத்து தான் விவகாரம் நடக்குது மனமில்லன்னா உலகம் இல்லை பிறகு என்ன இல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய ஆத்மா மட்டும் இருக்குது எது இல்லையான்னு சொல்ல அது இருக்குது அது மறக்கப்படாது மனதில் இருந்தால் தான் உலகம் மனத்தினால் எண்ணித்தானே வந்தது உலகமாகும் நினைத்தது அநேக லோகம் நிற்பதோ அறிவில் என்றோ அனைத்தையும் கடன் தப்பாலும் வந்த மாதிரி அறிவுதான் என்றே நினைத்தனி இப்படி தனியாக பிரம்மம் இருக்கிறது விசாரம் பண்ணால் ஒரே பிரமந்தான் இருக்கிறது மனதின் மூலமாகத்தான் விவகாரம் ஆரம்பமே அந்த மனம் ஒடுங்கி சென்ன விவகாரம்னு நின்று போச்சு இது ஜாக்கிரவாசியில் நடக்கத்தான் செய்யுது அத்தியந்தம் ஒடுக்கம் சுலுத்தி அவசியம் இருக்குது சில்லறை சில்லறையாக ஓடுங்க ஜாக்கிரவாசியில் உண்டு எப்படி கோபமாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ சமான்னு சொல்லுங்கள் அப்படிங்க போயிடுது மனசு அவ்வளோதான் சரி நீங்கள் சொல்கிறீங்க அப்புறம் என்ன பண்ணுறது விடுங்கிறாங்க அப்புறம் ஒடுங்கும் போது அந்த பச்சை முடிஞ்சு போச்சு அதே போல் பொருள் விஷயங்களில் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு விவகாரம் பண்ணுறோம் இது ஆசைப்படுறதுனால பெரியாதனும் இல்லைன்னு விளக்கம் செறிஞ்ச பிறகு தானே மன்ன முடிஞ்சு போச்சு சில சிலியாக ஒடுங்குது ஒட்டுமொத்தமாக ஓடுங்க செலுத்திக்கலாம் சில சரியாக ஓடுங்கிறது சந்தோஷ சூழ்நிலையை பொறுத்து யாகராசிலே பார்க்கலாம் அப்போ அந்த மனம் அடங்கும் போது விவா இல்லை போச்சு பாருங்க அந்த இருக்கா சொல்லுங்க இல்லை போயிடுச்சு ஆக மனசில் வச்சுதான் விவகாரம் ஆனால் மனசு சம்மதிக்க வைக்கிறதே இவ்வளோ பாடுபட அந்த மனதை ஒத்துக்கிறது இல்லை நீங்கள் சொல்லிவிட்டீங்க நாயப்படி ஒத்துக்கிறது அப்படிங்குது மனசு அந்த கஷ்டங்கள் வரும்போது எப்படி கஷ்டமெல்லாம் வருது எப்படி ஒத்துக்கிறது அதெல்லாம் போயிடுமா அப்படின்னா விசாரம் பத்தலையானா அர்த்தம் தீவிரமாக செய்யணும் இல்லாதபோது சிறுதியுமே விகற்பம் இல்லை புத்திர சிஷனே ஆதலால் அப்படி இருக்கிற காரணத்தினாலே புகன்ற சித்தமும் நசிக்க இப்போ இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அந்த மனமானதை ஒடுக்கும் போடு ஒடுக்க என்ன செய்யணும் நித்தமும் பூரணத்தை நிலைமையாய் சமாய் செய்வாய் நாள்தோறும் நான் பரிபொண்ண பிரம்மஸ்வரூபம் அவன் சச்சானந்த பிரம்மம் என்று இப்படி நாள்தோறும் நிலைமையாய் ஒரே உறுதியாக விவேக வைராக்கியத்தோடு சமாதி செய்வேன் அபியாசம் பண்ணுவான்னு அர்த்தம் சமாதிக்காக அபியாசம் செய்யணும் அப்படி செஞ்சால் தான் முடிவு வழியாக இல்லைனா முடியாது இது அபியாச பலம் எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு அனுகூலம் உண்டு ஆரம்பத்தில் அந்த மனது பயப்படாதான் செய்யும் நம்மளே மிரட்டும் சாஸ்திரபரமானே ஒருக்கு ஆனாலும் நாலளவில் பின் வாங்கினோம் ஆதரவு இல்லைன்னா பின்வாங்கத்தான் வேணும் வேறு அடி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பின்வாங்கும் அது நாம் கொஞ்சம் பொறுத்தானதை பொறுப்பு சைங்கத் தன்மையில சம்பாதிக்கணும் அது மனசானது மிக மிக கொடுமையானது தான் ஆனால் அது நம்ம வழிக்கு வந்துடுச்சோம்னா மிகவும் நன்மையானது அதுதான் அப்படின் பார்ப்போம் சந்ததம் போதமாகி சார்ந்தமாகி தொந்தமாம் ஓமேந்திரி தொடரோ தொடருமோர் அளவுமின்றி பந்தமில் பூர்ணமான பரமத்தை வித்துவான்றான் சிந்தையச் சமாதியாலே செவ்வித அனுபவிப்பன் அந்நூற்றி அறுபத்தி அஞ்சாவது பாட்டு இதோட இந்த அத்தியாயம் முடியுது இதில் மு முடிவு யார் சொல்லி முடிக்கிறார் சந்ததம் போதமாகி நிரந்தரமாக ஞானோடயமாக இருக்கிற அது சார்ந்த ஆனந்தமாகி அதில் வெறும் அறிவு மட்டும் இல்லை அது ஆனந்த வடிவும் கூட தொந்தமாம் ஓமையின்றி பட்டுக்கோடு உள்ள சமானமாக ஒன்றும் சொல்ல முடியாது ஓமை கிடையாதுக்கு ஓமான பிரமாணத்தினால வர முடியாது தொடரும் ஓர் அளவுமின்றி அளவை எந்த பிரமாணத்துக்கு கட்டாது அப்பிரணாயமாக அப்பிரமாணாயமாக அப்பிரமாணம் பிரமாணம் இல்லாது பந்தமில் பூரணமான எந்தவித பந்தம் இல்லாமல் புரணம் விளக்க முடியுமா இருக்காது அப்படிப்பட்ட பரமத்தை மேலான அந்த வஸ்துவை வித்வான் தான் தானே வித்வான் ஞானியானவன் சிந்தையில் சமாதியாலே செவ்விதாய் அனுபவிப்பன் இந்த ஞானம் அடைந்தவனுக்கு இது அனுபவம் உண்டு செம்மையாக நான் பிரம்மசுவரவன் நான் சச்சிதானந்தன் என்பது அனுபவம் உண்டு அவனுக்கு ஆகவே இந்த இப்படி ஆத்மா பற்றியும் அனாத்மா பற்றி ரெண்டு இதுவரைக்கும் பிரித்து சொன்ன அதில் அப்படி பிரித்து பார்த்து வெற்றி அடைந்தவன் வித்வான் அவன் தான் ஞானி அவனுக்கு இந்த அனுபவம் சொல்லி இந்த அத்தியாயத்தில் முடிக்கிறார் ஆகவே அந்த பயிற்சியே செய்யணுங்கிறது இந்த நூலாசிரியர்களுடைய கருத்து எத்த எந்த சாஸ்திரத்தை இவ்வளோ விரும்புவே யாரும் சொல்லுறதில்லை கருத்துல சுருக்கமாக சொல்லிட்டு போகிறார்கள் தான் சொல்லாரு இல்லையே அபியாசத்துக்கு அப்படியே பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அவர் செஷன்ன போகத்தில் பஞ்சபோத சாரங்கி இருந்தாலும் இதில் சொல்கிற மாதிரி இந்த வீடுகளில் மற்ற எந்த சாஸ்தனும் கிடையாது வாழ்த்தம் கதைப்போக்கில் போகுதே ஒழிய இந்த வீடு அதுன்னு சொல்லதில்லை கீதை பகவான் கீதை கர்மம் பக்தி ஞானம் வந்து அர்ஜுனன் சமானம் சொல்லதிலேயேதான் போகுதே இந்தி விளக்கமெல்லாம் அது கிடையாது ஓரளவுக்கு சாஸ்திரம் இல்லை அது யோக அத்தியாயத்தில் சொல்கிறார் அந்த தர்ப்புலு போடணும் புளித்தோல் மான் தோல் போடணும் அது போகணும் ஒரு சமாதி யோக சொல்ற வழியே இப்படி ஒரு மனதை ஒடுக்கிறதுக்குலாம் விளக்கம் அதிகம் சொல்லலை ஆனால் அதனாலே விளக்கமாக விவே சொல்லாமல் ஆய் சங்கரார் மந்தாதியாரர்களுக்காக நல்லா சொல்கிறார் இது எங்கே குருநாதர் திரும்ப திரும்ப இதை அடிக்கடி பாரம்பிக்கிறார் அவருக்கும் ரொம்ப பெரிய பொருள் இருக்குது அதை அடிக்கடி பாரம்பிப்பார் சிறு படிக்கல நல்லா இருக்கு நல்லா இருக்கு தாய் சங்கர பண்ணாதப்பா அப்படிமாம் செய்கையின்றி முடிவுமின்றி ஊணமாம் பங்கமின்றி ஓர்வி கற்பமுமே இன்றி புரணமான ஒத்துவை வித்துவான்றான் ஞானன சமாதியாலேன அனுபவிப்பன் நானூத்தி அறுபத்தி முதல் நானூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் இந்த ஜீவன் பயனை சொல்கிறார் அது அழிந்ததுனால என்ன லாபம் என்பது பொதுவாக நாலு பயன் சொல்லி முடிச்சிருவாங்க கிரகிரித்தன் துக்காபாவம் சர்வகாமத்தை பிராப்தத்தின் பிராப்தியம் ஞானத்தின் பயனாகி நாலு சொல்லி முடிப்பாங்க அதனுடைய விளக்கம்தான் இது ஏராளமாக சொல்கிறார் அந்த இதில் முதல் பாட்டு இனமாம் செயலையின்றி இழிபொருந்திய செய்களில் கிடையாது ஞானம் அடைஞ்சாக இதெல்லாம் தப்பு தண்டாக போக மாட்டாங்க அப்படி எதாவது வந்தாலும் கூட சட்டு விட்டுன்னு காரிச்சி முடிச்சுட்டு நீங்கள் தான் பார்ப்பாங்கிறவுடைய வளர்த்தத பார்க்க மாட்டாங்க எழுதிய முடிவுமின்றி அந்த முடிவுக்கு போக மாட்டாங்க ஊனமாம் பங்கமின்றி ஓர் விகாரமுமே இன்றி வானின புரணமான வத்துவை வித்துவான் என்றான் அந்த வஸ்துவுக்கு அவ்வளோ மையம் சொல்கிறான் எந்த இழிவும் இல்லை இதெல்லாம் திரும்பத்தையும் படிக்கிறதுனால கேட்குறதுனால என்ன ஆகுதுன்னா மனசுக்கு திடம் ஏற்படும் நம்ம உண்மைஸ்வரமும் இவ்வளோ மகிம அடைகிறதா அப்படிப்பட்ட மகிமுள்ள வசுவை நான் மனசுந்தான பண்ணத்தானே வேணும் என்று அந்த விவேகமானது இந்த மனதுக்கு ஆர்வத்தை கொடுக்கும் அப்படி கொடுக்கறதுக்காகத்தான் ஆதிசங்கரார் திரும்ப திரும்ப சொல்லிட்டு போகிறார் அந்த வசதி அப்படி இருக்கு ஏனமாம் செய்கையின்றி அதே ஏதாவது விவகாரங்களில் பெருசாக நினைக்கிறது இல்லை அவங்க சரி சரி பொண்ணு ஊற்றுறது காம வந்தால் கணத்திற்போம் மனத்தில் பற்றால் அப்படின்னு போயிடுவாங்க ஈனமாம் செயலி இன்றி எய்திய முடிவமின்றி ஊனமாம் பங்கமின்றி இடைபொருந்திய பிரிவினைகள் இல்லை துவைதங்கள் கிடையாது ஓர் விகற்பமுமே இன்றி எந்த மாறுபாடுகளும் அதில் கிடையாது வானின ஆகாயம் போல பூர்ணமாக விளக்கு ஒத்துவை அப்படிப்பட்ட ஒரு பரமார்த்தமாக அதிர்ஷ்டமாகிய பிரம்மஸ்வரூபத்தை வித்வான் தான் ஞானமடைந்த நடஞஞானியானவன் ஞான ந சமாதியாலே நான் என அனுபவிப்பான் ஞான சமாதி இட சமாதி இல்லை அதில் அதுதான் என்று அனுபவிக்கிறான் அகண்டபாவனை வந்தால் அந்த சமாதி கூடும் அகண்ட பாவனை வரணுமென்னா உச்சாரம் அப்போ எப்படி இருக்கும் எத்தனையோ சைரங்கள் இப்போ பார்க்குறோம் அதுபோல் இந்த சீரம் தனக்கு அண்ணி பார்க்கணும் அப்படிப்பட்ட பாவனம் வந்தால் தான் அகண்ட பாவனம் வந்ததுன்னு அர்த்தம் அந்த சரீரங்களில் வெளியில் மட்டும் நமக்கு தொடர்பு இருக்குது இந்த சீரத்துக்கு ஒரு மைம் என்னான்னா உள்ளும் தொடர்பு இருக்குது இதான் வித்தியாசம் அன்னியமாக இருந்தாலும் கூட தனக்கு அன்னியமாக பார்த்தாலும் கூட இந்த சரீரத்தில் உள்ளும் புறமும் இந்த சரீரத்தோடு தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறோம் அது அப்படி அல்ல மற்ற சரியில்ல வெளியில் அளவு இருக்குது ஆகவே எங்கே